முப்பத்தி அவர்கள் கூறியதாவது நாங்கள் உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஒட்டக கூட்டம் ஒன்று வந்தது அதை நோக்கி மக்கள் சென்று விட்டனர் பன்னிரண்டு நபர்களை தவிர வேறு எவரும் எஞ்சியிருக்கவில்லை இந்த நேரத்தில் பின்வரும் குரான் வசனம் இறங்கியது அவர்கள் வணிக பொருட்களையோ கவனத்தை ஈர்க்கக்கூடியதையோ கண்டால் உம்மை நிலையில் விட்டுவிட்டு அதை நோக்கி சென்று விடுகின்றனர் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம்